நாட்டின் வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் ஒரு கைப்படி அளவு தக்காளி ரெண்டு பூண்டுப்பற்கள் ரெண்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப செய்யமுறை முதல்ல முருங்கைக்கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு மிக்சியில அதை போ எடுத்து போட்டுவோம் தக்காளி பொடியை கட் பண்ணி அதை கலந்துருவோம் பூண்டுப்பள் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் மஞ்சப்பிடி எல்லாம் கலந்து நல்லா மிக்சியில அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு ஸ்டவ் பத்திரிட்டு ஒரு பாத்திரத்துல இந்த விழுத கொட்டி கலந்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா குதிச்சு வந்ததும் ருசிக்கேத்த உப்பு கலந்து இறக்கணும்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முருங்கை கீரை சூப் தயார் இதுல வந்து நிறைய அயன் கண்டி இருக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு ஆரோக்கியமான டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை சந்திப்போம்